ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஆவஹந்திஹோமம் என்கிற தலைப்பில் நாம் ஆவஹந்திஹோமத்துனுடைய பெருமைகளையும் அந்த ஹோமத்தில் நாம் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்து நம்பறோம் இந்த ஆவகந்தி ஹோமம் என்பது இரண்டு பாகங்களாக இருக்குது அப்படின்னு முதல்லையே பார்த்தோம் அதாவது பூஜை ஜபம் ஒரு பாகமும் ஹோமம் ஒரு பாகமுமாக இரண்டு பகுதிகளாக இந்த ஆவகந்தி ஹோமம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆவஹந்தி ஹோமத்திற்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டாலும் ஐந்து பலன்கள் மிகவும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அந்த மந்திரங்கள் இந்த ஐந்து பலன்களையும் விரிவாக பிரார்த்திக்கிறது ஐந்து காமனைகளுக்காக இந்த ஹோமம் செய்யப்படணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறது அதாவது முதல்ல மேதா காமாய மேதாதனனே விநியுஜதே அப்படின்னு நமக்கு வேதபாஷ்யம் காண்பிக்கிறது அதாவது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறது வேத வித்தியையை நமக்கு அழிக்கிறது இந்த அவகந்தி ஹோமம் நாம் படிக்க வேண்டிய படிப்பை அதுதானே வித்யா அப்படின்னு வேதத்திற்கு தான் வித்யான்னு பேர் மற்ற லௌகிகமாக நாம் எவ்வளவு படித்தாலும் அதையெல்லாம் படிப்பு அப்படின்னு நாம் சொல்கிறது இல்லையே இப்போ நம் குழந்தைகளே பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா பிஏ பண்ணுறான் அல்லது எம்காம் பண்ணுறான் எம்சிஏ பண்ணிகிட்டு இருக்கான் பீடெக் பண்ணுறான் சிஏ பண்ணுறான்னு தான் சொல்கிறோம் பண்ணுறான்னு தான் சொல்கிறோமே தவிர சிஏ படிச்சுட்டுருக்கான்னு சொல்கிறதில்லை எம்பிபிஎஸ் படிச்சுட்டுருக்கான்னு சொல்கிறதில்லை நாம் பண்ணுறான்னு தான் சொல்கிறோம் நாமே இந்த லௌகிகமாக உள்ள படிப்பெல்லாம் படிப்பாகவே நாம் சொல்கிறதில்லை தர்மசாஸ்திரம் வேதத்தை தான் வித்யா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி அது காயத்ரி முதற் அனைத்து வேத மந்திரங்களும் சித்திக்கிறது இந்த ஆபந்தி ஹோமத்துனாலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறது மறதி ஜாஸ்தியாக உள்ளவர்கள் அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் ஜாஸ்தியாக உள்ளவர்கள் மனக்கவலை அதிகமாக உள்ளவர்களுக்கு இந்த ஆபகந்தி ஹோமம் அருமருந்து ரெண்டாவது தனகாமாயா ஐஸ்வர்யம் நிறையா வரும் தனம் அப்படின்னாலே வரவு செலவுக்கு யோக்கியதையாக உள்ள வஸ்துவுக்கு தனம்னு பேர் தனம்னா வெறும் பணத்தை குறிக்கிறது மாத்திரமில்லை அந்த பணமும் வெள்ள பணமாக இருக்கணும் நம் வாழ்க்கைக்கு பயன்படணும் அதற்கு தான் தனம்னு அப்படி பணப்பற்றாக்குறையாக இருக்குது பணம் நமக்கு நிறைய தேவைப்படுறது அப்படின்னா அதற்காக இந்த ஆபகந்தி ஹோமம் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது வாக் சித்தியை கொடுக்கறது வாக்கு சித்தின்னா வாக்குலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரணும் கோபத்தில் பேசுகிறபோது கூட வார்த்தை தடித்து வரக்கூடாது அப்படி வாக் சித்தியை கொடுக்கறது இந்த அவகந்தி ஹோமம் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கோபப்படும்படியான வார்த்தைகள்லாம் வரக்கூடாது மதுமத்தாக இருக்கணும் மதுமத் அப்படின்னா கேட்பவர்களுக்கு இனிமையாக இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய கோபத்தை ஏற்படுத்தும்படியாக இருக்கக்கூடாது வார்த்தைகள் அப்படி வாக் சித்தியை கொடுக்கறது நான்காவது பலம் நம்ம உடம்பில் நூற்றி எழுபத்தஞ்சி பார்ட்ஸ் இருக்குது உடம்பில் அங்கங்கள்ன்னு நூற்றி எழுபத்தஞ்சி இருக்குது இந்த நூற்றி எழுபத்தைந்து அங்கங்களும் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இந்த அவகந்தி ஹோமம் மிகவும் பலனை கொடுக்கக்கூடியது தேக ஆரோக்கியம்னு சொல்கிறோம் பொதுவாக சரீர ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹிரதயம் முதற் கொண்டு அனைத்து அங்கங்களும் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இந்த ஆவகந்தி ஹோமம் ரொம்ப பலனை கொடுக்கிறது ஹிருதயம் தான் நம்முடைய உடம்பில் உள்ள அனைத்து அங்கங்களுக்கும் இரத்தத்தை அனுப்புறது பிரஸ்பனின்ண்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது ரத்தத்தை நூற்றி எழுபத்தஞ்சு அங்கங்களுக்கும் அனுப்பிண்டே இருக்குது ரத்தத்தை அப்படி ஹிரதயம்தான் ஆதாரம் அதிலிருந்து ஆரம்பித்து அனைத்து அங்கங்களும் நன்றாக செயல்படுவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஆபகந்தி ஹோமம் சொல்லப்படுறது அந்த மந்திரங்கள் அப்படி வர்ணிக்கிறது ஐந்தாவது முக்கியமான பலன் நம் சமூகத்தாரோடு சேர்க்கையை ஏற்படுத்துறது இந்த ஆபகந்தி ஹோமம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறது இந்த நாளில் குதிரை கொம்பாருக்கு முடிய மாட்டேங்கிறது என்ன பத்து பேருக்கும் பத்து விதமான அபிப்பிராயங்கள் பத்து விதமான எண்ணங்கள் பத்து விதமான பேச்சுகள் இதனால் செதறி செதறி போய்டுறது ஒரு பத்து பேர் சேர்ந்து சமூகமாக ஒரு காரியத்தை செய்வது அப்படிங்கிறது இல்லாமல் போய்ட்டுது அப்படிங்கிறது ஆரம்பித்து அண்ணா தம்பிகளே சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறதுங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இந்த நாளில் கணவன் மனைவி சேர்ந்து இருப்பதே ரொம்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்கிற அளவில் வந்துடுச்சு அப்படி இருக்கக்கூடாது செதறி போகக்கூடாது அனைவரும் சேர்ந்து காரியங்களை செய்யணும் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உறுதுணையாக இருக்கணும் நம் சமூகத்தாரோடு சேர்க்கைங்கிறது கட்டாயம் வேணும் அது இல்லைன்னா நமக்கு மன நிம்மதி சுத்தமாக போயிடும் செதறி போயிடும் நாம் வாழ்ந்தும் வாழாத மாதிரி ஆயிடும் அப்படி நம் சமூகத்தாரோடு சேர்க்கை இவ்வளவு பலன்களை இந்த ஆவகந்தி ஹோமம் காண்பிக்கிறது அந்த மந்திரங்கள் அப்படி வர்ணிக்கிறது அந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள் அற்புதமாக சொல்கிறது இந்த இவ்வளவு பலன்களை வர்ணிக்கிறது அப்படிங்கிறதுனாலே தான் இந்த ஆவகந்தி ஹோமம் என்பதை மகாபெரிவா ரொம்ப வலியுறுத்தி அனைவரும் செய்யணும் ஏன்னா இந்த அஞ்சு பலன்களும் கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் தேவை அப்படின்னாலும் இந்நாளில் நம் சமூகத்தார் ஒவ்வொருத்தருக்கும் இது அஞ்சுமே தேவைப்படுறது பணங்காசு நிறைய தேவைப்படுறது அந்த பணங்காசை எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாமல் குறுக்கு போலாமான்னு யோஜனை பண்ணுறோம் அதே போல் சக்தி சுத்தமாக குறைஞ்சி போயிடுது ஒரு கணக்கு போடுறதுன்னா கூட உடனே சட்டுன்னு நாம் ஒரு கால்குலேட்டரை தேடுறோம் இல்லைன்னா ஃபோனில் போடுறோம் சட்டுன்னு நமக்கு யோஜனை பண்ணி ஒரு நம்பரை சொல்ல முடியல ஞாபக சக்தி மேதாசக்தி குறைஞ்சி போயிடுது மூணாவது வாக்கு ரொம்ப தடுமனாக இருக்குது எல்லோருக்குமே பேசினா எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற விவேகம் தெரியாமல் வார்த்தைகள் தடித்து போய்டுறது அதனால் மன உளைச்சல் ஒருவருக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுறது அதுவும் தேவைப்படுறது யார்கிட்ட எப்படி என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் பெரியவர்கள்ட்ட எப்படி பேசணும் குடும்பத்தார்கள்ட்ட எப்படி பேசணும் நம்மை விட வயதில் சின்னவர்கள்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் இந்த நாளில் அனைத்துமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்குது அது தெரியணும் நான்காவது தேக ஆரோக்கியத்திற்கு சொல்லவே வேண்டாம் அது கட்டாயம் தேவைப்படுறது இது அனைத்துக்கும் மேலே நம் சமூகத்தார் எங்கே இருக்கா அப்படின்னா பாரத தேசம் பூரா செதறி இருக்கா தான் சொல்லும்படியாக இருக்குது அனைவரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறது அனைவரும் ஒருவருக்கு அடிக்கடி பார்த்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த ஐந்து பலன்களுமே நமக்கு தேவைப்படுறதுங்கிறத மனசில் வச்சுன்னு தான் மகாபிரிவா அவகந்தி ஹோமத்தை கட்டாயம் அனைவரும் செய்யணும்னு நமக்கு உபதேசிச்சுருக்கா இது ஒவ்வொரு பாடசாலைகள்லேயும் பன்ற வழக்கம் ரொம்ப நாளாகவே பன்றது புதுசாக பாடசாலை ஆரம்பித்தால் அந்த பாடசாலைக்கு நிறையா வித்யார்த்திகள் வரணும் படிப்பவர்கள் நிறையா வரணும் அந்த வாத்தியார் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான படிப்பை அந்த பையனுக்கு பயன்படணும் அப்படின்னா இந்த ஆபகந்தி ஹோமம் கட்டாயம் செய்யணும்னு ஒரு பாடசாலை ஆரம்பித்தால் முதல்ல வாத்தியாரை போட்டு தினமும் ஆபந்தி ஹோமம் செய்ய சொல்லுவார் ஆபஹந்தி ஹோமம் செய்துட்டே வந்தால் தானாக வித்தியார்த்திகள்லாம் வருவா அந்த படிப்பு பயன்படும் அந்த பாடசாலை ஆரம்பித்ததனுடைய நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறதுனால பாடசாலைகளில் இது பண்ணுறது அப்படின்னு ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்குது அந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள் அற்புதமான மந்திரங்கள் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்